தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று மகாபாரதம் பகவத்கீதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பாரத போர் நிகழ்கின்றது துரோணர் முதல் பீஷ்மர் வரை பல பெரியவர்கள் கௌரளின் சார்பாக போருக்கு சென்று இறந்து விடுகின்றனர் சேனையை இதனால் வழிநடத்துகின்ற பொறுப்பு தளபதி கர்ணனுக்கு கொடுக்கப்பட்டது கர்ணனை எதிர்த்து நிற்பவனாக பாண்டவர்களின் சார்பாக அர்ஜுனன் விளங்குகின்றான் கண்ணன் அவனுக்கு சாரதியாக வழிநடத்தி செல்கின்றார் அப்போது அர்ஜுனன் தமக்கு எதிரே நிற்கின்ற பட வீரர்களையும் வழிநடத்தி வந்திருக்கின்ற கர்ணனையும் கண்டு ஏதும் பேசாமல் ஏதும் செய்யாமல் ஸ்தபித்து நிற்கின்றான் அப்போது கண்ணன் அர்ஜுனை பார்த்து கேட்கின்றான் என்ன அர்ஜுனா அப்படியே ஸ்தபித்து நிற்கின்றாய் போரை தூங்க வேண்டியது எதிரை நிற்பவன் எனது எதிரியாக இருந்தாலும் அவன் என்னுடைய உறவினராயிற்றே எனது சகோதரனாயிற்றே என்று பார்க்கிறேன் போர்தான் முடிவு என்று வந்துவிட்ட பிறகு இழப்பை நினைத்து வருத்தப்படுவது என்ன நியாயம் இருக்கின்றது இல்லை எந்த பக்கத்தில் இழப்பு உண்டானாலும் இறக்கப் போகிறவன் என்றவர் எனது சகோதரர் நினைக்கின்ற போது எனக்கு மிகவும் சங்கடமாக உள்ளது நீ இப்போது தவறு செய்கின்றாய் இல்லை நான் உண்மையாதான் உங்களிடம் கூறுகின்றேன் அப்படியாலும் தர்மம் ஜெயிக்க வேண்டுமே அதற்காக நீ வில்லெடுக்க வேண்டாமா நிராக பணியாக நிற்கின்ற அவர்களை அவர்கள் சார்பாக வழிநடத்தி வந்துள்ள கர்ணனை கொள்ள எனக்கு சிறிதும் மனமில்லை மாறாக நான் இறந்தாலும் பரவாயில்லை அதுவே எனக்கு பெரிய நன்மையாக படுகின்றது இங்குதான் நீ தவறு செய்கின்றாய் உனக்கு இந்த ஆச பாசங்களை பற்றி விவரம் புரியாமல் இல்லை ஆனால் எதன் காரத்தினாலோ வில்லெடுக்க மறுக்கின்றாய் உனது முன்னே நிற்கும் இந்த கர்ணனை கொன்றால் தான் பாரதப்போர் முடி முடிவு பெறும் இதனை நீ உணர்ந்த வேண்டும் பேடியாக மாறாதே பேடித்தன்மையை அடையாதே தர்மம் என்று பார்க்கின்ற போது நாம் சமாதானமாக கேட்டதனை தருவதற்கு மறுத்த கெளரவ சேனைகளை நாம் வெற்றி கொள்வதில் நியாயம் இருக்கவே செய்கின்றது ஆனால் துரோணர் பிஷ்மர் பிதாமகர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் உயிர் நீத்து சென்ற பிறகு இந்த போரினை மேலும் தொடர்ந்து பல இழப்புகளை உண்டாக்க வேண்டுமா என தோன்றுகிறது அவர்கள் எல்லாம் அதர்மத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துணை அவர்கள் மாழ நிர்பந்தம் காரணமாக மாண்டும் போனார்கள் அப்படி பார்த்தால் உனது அருமை மைந்தன் அபிமன்வியை நீ இழந்து நிற்கின்றாயே இதற்கென்ன சொல்கிறாய் ஆமாம் வாழ அந்த பிள்ளை வழி தவறிவிட்டான் இதுதான் விதி என்று கூறுவார்கள் விதியை உன்னாலும் மாற்ற முடியாது என்னாலும் மாற்ற முடியாது ஆட்டுபவனும் நான் தான் ஆட்டு விப்பனும் நான் அப்படி என்றால் இதெல்லாம் நடந்தேதான் ஆக வேண்டுமா நடக்க வேண்டுமென எல்லாம் நடந்தேதான் ஆக வேண்டும் நீ உனது கடமையை செய் நான் சொல்லுகின்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்வாய் சரி சொல்லுங்கள் இது உனக்கு நான் சொல்லுகின்ற கேத உபதேசமாகும் அது மட்டுமன்றி இந்த உலகிற்கு இது ஒரு வகையில் பயன்படக்கூடிய தத்துவமாக இருக்கும் சரி சொல்லுங்கள் கொள்கிறேன். அவரவரின் கடமைகளை செய்கின்ற போது நாம் எதனை பற்றியும் கவலைப்படாமல் செய்தல் வேண்டும் ஆசபாசங்களுக்கு துளியும் இடமளித்தல் கூடாது எதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கின்றது அதனையே நாம் பின்பற்றுதல் வேண்டும் அப்படியென்றால் நாம் கடமையை ஆற்றுகின்ற போது நம் எதிரே நிற்பவர் சகோதரன் ஆனாலும் அவன் குற்றவாளி என்பதை தெரிந்த பிறகும் விட்டு வைத்தல் கூடாது அப்படியென்றால் கர்ணனை குற்றவாளி என்று கூறுகிறீர்களா அவன் குற்றவாளி ஆனால் குற்றத்திற்கு துணைப்போனவன் அவனை கொன்றால்தான் நீங்கள் கௌரவர்களை வெல்ல முடியும் அவன்தான் அவர்களுடைய பக்க பலம் எனக்கு இதில் சந் சந்தோஷம் இல்லை உன்னையும் உன் குடும்பத்திலையும் வீதிக்க விட்டவர்களையும் உங்களை உரிமைகளை பறித்து கொண்டவர்களையும் நீ இவனை அழித்தால்தான் வென்றாக முடியும் ஆடுபவன் நான் ஆடுபவர்கள் நீங்கள் துணிந்து அம்பினை எய்து இதனால் பாதகம் எதுவும் எனக்கில்லையா சாதகம் தானே ஒழிய பாதகம்பியதும் கிடையாது இதுவே உனது முதல் கடமை இதனை எனது கீத உபதேசமாக ஏற்று பணியினை துவங்கு நான் இருக்கும் உனக்கு அச்சமும் கிடையாது நன்று நன்றாக இருப்பாய் இதற்கு பிறகே போர் புரிய துவங்கினான் அர்ஜுனன் இன்று பகவான் கிருஷ்ணன் உச்சதித்த பகவத்கீதை உலகம் போற்றுகின்ற வேத நூலாக இருக்கின்றது பகவத்கீதை அர்ஜுனுக்கு மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பயன்படுகின்ற வகையில் சொல்லப்படுவது ஆகும் இதுவே மகாபாரதத்தின் கீத உபதேசம் ஆகும் நன்றி வணக்கம்